حدیث அவர்களின் தோழர்களிடம் முசாபகா செய்யும் வழக்கம் அதாவது கை கொழுக்கும் பழக்கம் இருந்ததா என்று அனஸ் ரபியுல்லாஹோன் அவர்களிடம் நான் கேட்டேன் அவர்கள் ஆம் என்று கூறினார்கள்